அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குரலாக இத்திருக்குற்பா விளங்குகிறது உள்ளம் இல்லாதவர் எய்தார் மனத்திலே ஊக்கம் இல்லாதவர் தாம் பிறர்க்கு கொடுத்து பெருமையுடையோம் என்ற பெருமித எண்ணத்தை இந்த உலகத்தில் அடையமாட்டார்கள் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் எய்தமாட்டார் மன ஊக்கத்தினால் பலருக்கும் நன்மை செய்து நாம் மகிழ முடியும் அதனால் பலரின் நன்மதிப்புக்கு நாம் பாத்திரமாக முடியும் பொருளை கொடுத்தால் பொருளை இழந்து விடுவான் இழந்த பின்னும் கொடுக்க முடியாது ஆகையினால் வரையாது ஈயும் வள்ளல் என்ற பெயரை அவன் அடைய முடியாது ஊக்கமுடையான் எந்த பொருளை இழந்தாலும் மேலும் முயற்சியால் பெற்று கொடுப்பான் என்பதுதான் இந்த குரலின் உள்ளார்ந்த பொருள் எனவே ஊக்கத்தால் முயற்சியும் முயற்சியால் செல்வமும் செல்வத்தால் கொடையும் கொடையால் வள்ளல் தமையும் உண்டாகின்றன ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதைய தேடச் சென்ற அனுமன் மனம் தளர்ந்த போது தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஒரு கருத்தை வால்மீகி இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் அனிர்வேதோஹி சததம் சர்வார்த்தேஷப் பிரவர்த்தகோதி சஃபலம் ஜந்தோஹோ கர்மய்ச்ச கரோதி சா மனம் தளராமல் இருப்பதுதான் செல்வத்திற்கு காரணம் மனம் தளராமையே மேலான இன்பம் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் முயலும்படி செய்வது மனம் தளராமையே ஆகும் இதுதான் ஆஞ்சநேயர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டது இனி பதவுரை பார்க்கலாம் உள்ளம் இல்லாதவர் மனதில் ஊக்க உணர்ச்சியை வளர்க்காதவர் உலகத்து மக்களுள் செல்வத்தை வள்ளியம் என்னும் பிறர்க்கு வழங்கும் வள்ளல் தன்மையை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்ற செருக்கு பெருமிதத்தை எய்தார் அடையமாட்டார் மனதில் ஊக்க உணர்ச்சியை வளர்க்காதவர் மக்களுள் செல்வத்தை பிறர்க்கு வழங்கும் வள்ளல் தன்மையை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்ற பெருமிதத்தை அடையமாட்டார் ஊக்கமுடையவன் பொருளை இழந்தாலும் மேலும் மேலும் முயன்று செல்வத்தை ஈட்டி பிறருக்கு மனமுவந்து வழங்கி பெருமிதம் அடைந்து இன்புறுவான் ஊக்கத்தின் நோக்கம் சமூகத்தின் மேன்மைக்காகவே இருக்க வேண்டும் என்பது இந்த குரலின் வாயிலாக நன்கு நமக்கு புலனாகிறது ஊக்கத்தினால் முயற்சி முயற்சியால் செல்வம் செல்வத்தால் கொடை கொடையினால் வள்ளல் தன்மை வள்ளர் பண்பால் பெருமிதம் இதுதான் குரட்பாவின் நல்ல சிறந்த பொ வள்ளியம் என்னும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான